வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினாறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முதல் வாக்கிய பஞ்சாங்கம் இராமலிங்க முனிவரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினோராம் ஆண்டு கூட்டுப்படைகள் அதாவது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த கூட்டுப்படைகள் பிரெஞ்சு படைகளை ஆல்புவேரா என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் தோற்கடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க்குக்கும் லண்டனுக்கும் இடையே வழக்கமான விமான சேவையை ஏர் இஸ்ரேல் நிறுவனம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கலிபோர்னியாவில் ஹியூஸ் ஆய்வுக் தியோடர் மெய்மன் என்பவர் முதலாவது லேசர் ஒலிக்கதிரை இயக்கிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சீனாவின் கலாச்சார புரட்சியின் ஆரம்பத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுமக்கள் வாக்கெடுப்பின் அடிப்படையில் சிக்கிம் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குவைத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது